அலமது அருளாலன் அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை சொல்லி இந்த புத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹின் அல்லடியார்களே வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியச் செயல்கொள்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் விடயங்களை நீ அதிகமாக நேசிக்கிறார்கள் ஒன்று வாழ்க்கையிலே செழிப்பு இருக்க வேண்டும் விசாலமான செல்வம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இன்னமொரு ஆசை நீண்ட ஆயுள் நீண்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறார் அபிலாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த இரண்டும் நமக்கு கிடைப்பதற்கு இரண்டு வழிகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள் யாருக்கு தன்னுடைய இரணத்திலே விசாலம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பம் ஆசை இருக்கிறதோ அதுபோல யாருக்கு தன்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்பட வேண்டுமென்று என்ற விருப்பம் ஆசை இருக்கிறதோ சொன்னார்கள் சல்யபுர் ரவாலி இதை வல்யசில் ரஹிமா இரண்டு ஆசைகள் அதற்கு இரண்டு வழிகள் ஒன்று அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யட்டும் பெற்றோர்களுடன் அன்பாக அழகாக நடந்து கொள்ளட்டும் இரண்டாவது அவர்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் குடல்வாய் ஜனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நெருங்கிய உறவினர்களை சேர்ந்து அவர்களை பிரியாமல் அவர்களுடன் அன்பாக சேர்ந்து நடந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே மனிதனுக்கு இருக்கக்கூடிய இரண்டு ஆசைகளும் பூர்த்தியாக வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு வழிகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறது முதலாவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது உலகத்திலே நமக்கு மிக உபகாரிகளாக இருக்கின்றவர்கள் நாம் உலகத்துக்கே வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் என்று சொல்வதற்கு ஒரு பெண் மட்டும்தான் அந்த இடத்துக்கு இரண்டாவது ஒரு பெண் வர முடியாது மனைவி போனால் இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் குழந்தைகள் நம்மை விட்டு பிரிந்தால் இன்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு இன்னும் ஒரு இன்னும் ஒரு குழந்தை நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று நண்பர்களை தேடிக்கொள்ளலாம் ஆனால் தாய் என்று சொல்லக்கூடிய அந்த சொத்து அது நம்மை விட்டும் பிரிந்து சென்று நம்முடைய வாழ்நாள் முடியும் வரைக்கும் இன்னும் ஒரு தாயை நம்மால் தேடி எடுத்துக்கொள்ள முடியாது தகப்பனும் அப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு தகப்பன் தான் அந்த இடத்துக்கு இன்னொருவர் கண்ணியமானவர்களே இந்த தாய் தகப்பவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாவு தாலா குரானில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் மனிதன் பணிவாக நடந்து கொள்வதற்கு என்னென்ன வார்த்தைகளை பாவிக்க முடியுமோ அத்தனை வார்த்தைகளிலும் உச்சகட்டத்திலே இருக்கிற வார்த்தையை அல்லா தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்க சொல்கிற அந்த மனிதனுக்கு பாவித்திருக்கிறான் பணிந்து நட என்று சொல்லலாம் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றன ஆனால் அரபி பாசையிலே மனிதன் தாழ்ந்து நடந்து கொள்வதற்கு அல்லாவுக்கு சுஜூதி செய்வதற்கு பின்னால் அல்லாஹூ பாக்கிற ஒரு வார்த்தை வேறொரு கிடையாது தாய் தகப்பனுக்கு நீ அன்பு காட்டி உன்னுடைய அன்பின் காரணத்தினால் நீ தாழ்மை என்ற அந்த உன்னுடைய இறக்கையை நீ பணித்து விடுவாயாக தகப்பனுக்கு முன்னால் எங்களுடைய அன்பையும் பணிவையும் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வார்த்தை மூலமாக சொல்லி இருக்கிறான் பெற்றோர்கள் தாய் தகப்பனை பார்த்து சி என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் சில வளமாக்களுடைய கருத்து உங்களுடைய பெற்றோர்கள் வயது முயர்ந்த காலத்தை விருத்தாப்பியத்தை அடைந்து அவர்கள் மலசலம் கழித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு சுத்தம் செய்து கொள்ள முடியாது நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் அந்த நேரத்திலும் அதை வெறுத்து சி என்று கூட சொல்லிவிடாதீர்கள் ஏனென்றால் நீ சிறுவனாக இருக்கும் பொழுது நீங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது ஒன்றுக்கு பல தடவைகள் சி என்று கூட சொல்லாமல் அவர்கள் மன விருப்பத்துடன் உங்களுடைய மலசலத்தை எத்தனையோ கட்டங்களில் துப்புரவு செய்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே பெற்றோர்கள் தாய் தகப்பன் அவர்கள் முதிய வயதை அடையும் பொழுது அவர்களை பராமரிக்கிற பொறுப்பு ஆண் குழந்தைகளுக்கு மிக அதிகமாக இருக்கிறது யார் ஆண்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெற்றோர்களுடைய பொறுப்பு பெண்களை விட மிக அதிகமாக இருக்கிறது அவர்களில் ஒருவர்பத்தை அடைந்து விட்டால் சி என்று கூட சொல்லிவிடாதீர்கள் கண்ணியமானவர்களே பெற்றோர்கள் வயதுக்கு வரும் பொழுது அவர்கள் மயோதிபத்தை அடைந்து பலகீனத்தை அடைந்து விடும் பொழுது நாங்கள் சிலவேளை குடும்ப பாரமுள்ளவர்களாக இருக்கிறோம் நமக்கு மனைவி இருக்கிறார்கள் இன்னும் பல பொறுப்புகள் இருக்கின்றன சில பொழுது நாம் அதிலே கவனம் செலுத்த தவறிவிடுகிறோம் ஒரு பெரும் பாக்கியத்தை நாங்கள் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருக்க நாம் ஒரு பெரும் நம்முடைய கடமையிலே குறைபாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சில பொழுது சில குடும்பங்களில் அவர்களுடைய தாய் தகப்பன் வயோதிபர்களாக ஆகி நோயாளிகளாக மாறிவிடும் பொழுது குழந்தைகள் அவர்களை வைத்து பந்தடிக்கிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே என்று அவர்களை கொழும்பில் இருந்து காலிக்கும் காலியிலிருந்து கொழும்புக்கும் மாறி மாறி மகன் மகளுக்கும் ஆனா தங்கச்சிக்கும் தங்கச்சி தாத்தாவுக்கும் என்று அவர்களை வைத்து பந்தடிக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் இவர் சொல்றார் எனக்கு பார்த்தது போதும் பார்க்க இயலாது மனைவிக்கும் நோய் குழந்தைகளையும் பார்க்க எனக்கு பல விஷயங்களும் இருக்கிறது பார்த்து கொள்ள முடியாது கண்ணியமானவர்களே நாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பந்தடித்திருந்தால் நம்முடைய நிலை என்னாக இருக்கும் நாம் எங்கே போய் சேர்ந்திருப்போம் அவர்கள் மரணமாகிவிட்டால் மட்டும் குழந்தைகள் அங்கிருந்தும் இங்கிருந்தும் ஓடி வந்து விடுகிறார்கள் முதலே கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் என்ன செய்ய வேணும் என்ன செய்ய வேணும் பாப்பாவுக்கு என்ன செய்ய வேணும் உமாவுக்கு என்ன செய்ய வேணும் என்றெல்லாம் எங்கிங்கிருந்தோ ஓடிக்கொண்டு வந்து இப்பொழுது கண்ணீர் வடிக்கிறார்கள் இப்பொழுது வடிக்கக்கூடிய கண்ணீரின் மூலமாக நாம் அவர்களுக்கு என்ன செய்து விட போகிறோம் சிலருடைய நிலைகளை பார்த்தால் அவர்கள் பெற்றோர்கள் படுக்கையிலே மரணப்படுக்கையிலே விழுகிற வரைக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது போல இருக்கிறது அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் உமா எதுவும் ஆபத்து அவசரம் இருந்தால் எனக்கு சொல்லிவிடுங்கள் அதுவரைக்கும் நான் வரமாட்டேன் சொல்லாமல் சொல்கிறார் ஆபத்து இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து பார்த்துக் கொள்கிறேன் அப்படியாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்வதற்கு அவர்களை கவனிப்பதற்கு அவர்கள் மரணப்படுக்கையிலே ஆபத்திலே விழுகிற வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு நேரம் கிடைப்பதில்லை பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள் அதுவரைக்கும் தாயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் த பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதில்லை ஆச்சரியம் மரண செய்தி கிடைத்துவிட்டால் பதறுகிறார்கள் ஜனாதவை எடுக்காதீங்க நான் எப்படியாவது வந்து சேர்ந்து விடுகிறேன் என்னுடைய உமாவை எனக்கு பார்க்கணும் இங்குள்ளவர்கள் மகன் வருகிறார் மகள் வருகிறார் என்று ஜனாதாவை வைத்து வைத்து ஒரு நாள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இது யாருக்காக நாம் உடலை விட்டு உயிர் போய்விட்டால் அவர் போய்விட்டான் மனிதன் என்று சொல்வது அல்ல எங்களுடைய தகப்பன் என்று சொல்வது தகப்பனுடைய உடல் அல்ல தகப்பனுடைய உயிர் உயிர் போய்விட்டால் அந்த குறிப்பிட்ட நபர் போய்விட்டார் அப்படியானால் இங்கே படுக்கையிலே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது அவர் அது இன்னொருவர் அந்த உடலை அவருக்காக காக்க வைப்பதிலே நாம் எதை காட்டப் போகிறோம் அவர் எதை அடைய போகிறார் உலகத்துடைய நிலைகளை பார்க்கும் பொழுது இதைவிட கைசேதமான நிலைகளுக்கு எங்களுடைய நிலை மக்களுடைய நிலை போய்கொண்டிருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை பலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் ஒரு நபர் மிக வசதி உள்ளவர் நிறைய படித்து இருக்கிறார் அவருக்கு அந்த ஊருடைய முதியோர் இல்லத்தில் ஒரு அழைப்பு தொலைபேசி அழைப்பு வருகிறது நடந்த செய்தி முதியோர் இல்லத்தில் இருந்து தொலைபேசி அழைப்பு வருகிறது உங்களுடைய தனப்பன் ஆகிவிட்டார் தயவு செய்து வந்து அவருடைய உடலை எடுத்துக் கொண்டு போங்க மகன் ஆரம்பத்திலே கொஞ்சம் பதட்டப்பட்டார் சொன்னார் நான் அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே வந்து விடுகிறேன் நீங்கள் தயார் பண்ணி வைத்து விடுங்கள் அவர்கள் ஜனாதாவை தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அரை மணி நேரத்திலே மீண்டும் தொலைபேசி அழைப்பு வருகிறது மகன் பேசுகிறார் மகன் சொன்னார் எனக்கு ஒரு சந்திப்பு ஏற்பாடுகளையும் அங்கேயே அடக்கம் செய்து விடுங்கள் அதனுடைய பில்லை எனக்கு தாங்க நான் அதை என்னுடைய பொறுப்பிலே எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு போனை வைத்து விடுகிறார் கன்னியமான் இது யாரும் அந்நியர்கள் நம்பாதவர்கள் செய்கிற வேலை அல்ல நம்முடைய முஸ்லிம்களுக்குள்ளே இந்த நிலை வந்துவிட்டது அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலை நம்முடைய நாடுகளிலே வந்துவிடக்கூடாது சிலருக்கு பெற்றோர்களுக்கு செலவழிப்ப செலவழிப்பது என்றாலே அவர் பாரமாக தெரிகிறது நாம் வாப்பாவுக்கு ஏன் செலவழிக்கணும் அவருக்கு இருக்குது நான் உம்மாவுக்கு எதற்காக பணம் கொடுக்க வேணும் எனக்கும் செலவு இருக்கிறது எனக்கு குழந்தைகள் இருக்கிறது என்னுடைய மனைவி இருக்கிறா குடும்பச் சுமை இருக்கிறது என்று கண்ணியமானவர்களே பெற்றோருக்கு செலவழிப்பது கூட சில நமக்கு பெரும் ஒரு பாரமாக தெரிகிறது பெற்றோருக்கு செலவழிக்கக்கூடிய செலவை நாங்கள் செலவிலே சேர்க்கக்கூடாது அதை வரவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய செலவல்ல அது நம்முடைய வள ல்ல சாதாரண மனிதர்களுக்கு செலவழித்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு மீண்டும் திருப்பி தரப்படும் என்று அல்லா சொல்கிறார் எட்டோர்களுக்காக செய்யக்கூடிய செலவுகள் அது நம்மை விட்டு தவறி போய்விடுமா கண்ணியமானவர்கள் அது செலவல்ல அது நம்முடைய வரவு மனைவி மக்களுக்காக நிறைய செலவழிக்கிறோம் மனைவியிடத்துல கேட்கிறோம் உங்களுக்கு இன்றைக்கு என்ன சாப்பாடு விருப்பமாக இருக்குது உங்களுக்கு விருப்பமான சாப்பாட்டை சொல்லுங்கள் நான் அதை கொண்டு வந்து தருகிறேன் இந்த கேள்வியை எங்களுடைய தகப்பனை பார்த்து எப்பொழுது அவர் ஏன் அவர்களுக்கு அந்த ஆசை இல்லையா நம்முடைய குழந்தைகளை பார்த்து கேட்கிறோம் மகான் மகள் உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க நான் வாங்கி தருகிறேன் கேட்டு கேட்டு வாங்கி கொடுக்கிறோம் ஆசைப்படாதவைகளையும் நாங்கள் வாங்களுடைய குழந்தைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறோமோ இதே வேலையை தான் சில வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு செய்தார்கள் அவர்கள் எங்களுக்கு வாங்கி வாங்கி தரவில்லையா எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் அவர்கள் தனிமையிலே கண்ணீர் வடிக்கலையா எனக்கு வசதி இருந்தால் நான் இதை செய்து கொடுப்பேனே என்று அவர்கள் நினைக்கவில்லையா நாம் எதை எதையெல்லாம் செய்கிறோமோ அத்தனையையும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு செய்திருக்கிறார்கள் நாம் எங்களுடைய குழந்தைகளை எடுத்து கொஞ்சம் முத்தமிடும் பொழுதெல்லாம் நமக்கு நினைவு வர வேண்டும் நானும் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள் நான் சிரிக்கும் பொழுது எல்லாம் அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் நான் அழும்பொழுது அவர்கள் எவ்வளவு பதறியிருக்கிறார்கள் என்னுடைய குழந்தை அழும்பொழுது நான் அதை புரிய வேண்டும் தேவை பெற்றோர்களுடைய அன்பு மட்டும்தான் இது மனிதர்கள் வளர்ந்து அடைந்து வயோதிபத்தை அடைந்து அவர்கள் நோயாளியாகி பலகீனப்பட்டு போகும் காலம் வரும் பொழுது அவர்களுடைய தேவையும் அன்பு மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய மகனும் மகளும் எங்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார்கள் கண்ணியமானவர்களே நண்பர்களுடன் போகிறோம் நம் நினைக்கிறோம் தாய் தகப்பனுக்கு செலவழிப்பதற்கு எங்களுக்கு பணம் இல்லை நமக்கும் குடும்பம் இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது என்று நினைக்கிறோம் ஆனால் சில பொழுது நம்முடைய நண்பர்களுடன் நாங்கள் சேரும் அவர்களுடைய அவர்கள் எங்களுடைய வீடுகளுக்கு விருந்தாளிகளாக வரும் பொழுது அந்த சாப்பாடுகளுக்காக ஒரே ஒரு நேரத்துக்கு ஆய் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று நாங்கள் செலவழித்து விடுகிறோம் அது நமக்கு பெருசாக தெரிவதும் இல்லை ஏன் உங்களுடைய நண்பர் தானே நமக்கும் ஒரு செலவழிக்கிறார்தானே நண்பர்களுக்கு கொடுக்க வேணுமே என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் கன்னியமானவர்களே ஏன் அந்த செலவை நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க முடியாது நம்முடைய சக்தியினால் சம்பாதிக்கிறோம் நம்முடைய திறமையினால் நாம் பல தொழில்களை செய்து பணம் ஈட்டுகிறோம் கண்ணியமானவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த உடலிலே இருக்கிற சக்தி நமக்கு எங்கிருந்து வந்தது நாம் எல்லாம் தாய்ப்பால் கொடுத்திருக்கிறோம் தாய்ப்பால் குடித்திருக்கிறோம் அந்த நேரத்திலே நம்மை பால் ஊட்டாமல் அவர்கள் தூக்கி வீசி இருந்தால் நம்முடைய நிலை என்னாக இருக்கும் நமக்கு பால் தராமல் மறுத்திருந்தால் நம்முடைய நிலை என்னாக இருக்கும் நம்முடைய சம்பாதித்தோடிகளையும் எங்களுடைய நாங்கள் அன்பளிப்பாக கொடுத்தாலும் நாங்கள் மடியிலே இருக்கும் பொழுது குடித்த ஒரு சொட்டு பாலுக்கும் அது நிகராக மாட்டாது அப்படிப்பட்ட பெருமதியுள்ள பாலை நாங்கள் குடித்திருக்கிறோம் அந்த தாய்க்கு நாம் இப்பொழுது ஒரு கிலோ பால் மாவு வாங்கி கொடுக்கிறது நமக்கு பாரமாக இருக்கிறது தாய்மார்கள் அவர்கள் ஒரு தடவை குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டாலே அவர்களுடைய உடல்நிலை சோர்வு வந்து விடுகிறது பல இனம் வந்து விடுகிறது அவர்கள் சாப்பிடாமல் அவர்களுக்கு மீண்டும் பால் கொடுக்க முடியாது குடும்ப வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கன்னியமானவர்கள் ஏன் அவர்களுடைய ரத்தம் பாலாகி குழந்தைக்கு செல்கிறது நாங்கள் ஆண்களாக இருக்கிறவர்கள் கொடுப்போமா இவ்வளவு பெரும் சொத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே வாழ்நாள் பூராவும் நாங்கள் சம்பாதித்த பணத்தையும் செல்வத்தையும் நாம் சேகரித்திருக்கிற அத்தனையையும் அவர்களுக்கு செலவழித்தாலும் அவர்கள் ஒரு தடவையிலே தந்த அந்த பால் ஒரு துளிக்கும் அது ஈடாக மாட்டாது நாம் அதிலே போய் கஞ்சத்தனம் செய்கிறோம் நமக்கு கொடுப்பதற்கு பாரமாக நான் ஏன் கொடுக்கிறேன் அவர்கள்ட்ட இருக்கிறது தானே உமாவிடத்துல எப்படியும் இருக்கும் மறைச்சி வச்சிருப்பாங்க நான் எதற்கு கொடுக்கணும் நான கொடுக்கிறார்தானே நான் எதற்கு கொடுக்கணும் அவர் பார்த்து கொள்ளட்டுமே அவருக்கு நிறைய வசதி இருக்கிறது தானே நான் பெரிய வசதி இல்லாதவனே நாம் எப்படி கொடுக்கலாம் என்றெல்லாம் நாங்கள் பலவிதத்திலும் யோசிக்கிறோம் நாம் அவர்களுக்கு கொடுப்பது அவர்களுடைய அடையலாம் வாழ்க்கையுடைய வேண்டு இருந்தால் அவர்களுக்கு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர்களுக்கு கொடுப்பது எங்களுடைய தேவை நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்திலும் நாம் எழுதுகிற எழுத்தாக இருக்கலாம் அல்லது நாம் பேசுகிற ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையா ஹர்ஃபுகளிலும் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எங்களை மடியிலே வைத்துக் கொண்டு நாங்கள் தவழ்கிற காலத்திலே அவர்கள் எங்களுக்கு புரியவில்லை என்று தெரிந்துகூட பலதையும் எங்களுக்கு பேசினார்கள் பேசினார்கள் பேசினார்கள் அதை கேட்டுத்தான் பேசுகிற சக்தி கூட நமக்கு வந்திருக்கிறது அவர்கள் பேசாமல் இருந்திருந்தால் நாம் இன்று எதை பேசியிருப்போம் கண்ணியமானவர்களே அவர்கள் தான் நாங்கள் நாங்கள் பேசுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அலிபிலிருந்து ஆனாவில் இருந்து கற்றுத்தந்தவர்கள் அவர்கள்தான் ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்து நமக்கு புத்தி வந்து விட்ட அதே நாவினாலே அவர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறோம் அந்த நாவை அவர்களிலே நாங்கள் பதம் பார்த்து விடுகிறோம் எந்த வார்த்தையை அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ எந்த பேச்சை சொல்லி தந்தார்களோ அந்த நாவினாலேயே அந்த பேச்சாலே நாங்கள் அவர்களை பதம் பார்க்கிறோம் கன்னியமானவர்களே இதுதும் மனிதாபிமானம் தானா இதுதான் நன்றியா நம்முடைய நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு கிதாபிலே ஒரு உருது பாசையில எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிதாபிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் ஞாபகத்திலே இருக்கிறது ஒரு தகப்பன் ஒரு நாள் வீட்டுடைய முன் முட்டத்திலே உட்கார்ந்திருக்கிறார் அங்கே ஒரு காகம் வந்து நிற்கிறது கூரையிலே மகன் வீட்டுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் படித்தவர் பெரும் படிப்புகளை எல்லாம் படித்திருக்கிறார் தகப்பன் மகனை அழைத்து கேட்கிறார் மகன் ஏதோ சத்தம் வந்தது என்ன என்று பாருங்க மகன் பார்த்து சொன்னார் பாப்பா அது ஒரு காகம் சரி என்று அமைதியாக இருந்து விட்டவர் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் தன்னுடைய மகனை அழைத்து கேட்கிறார் மகன் இங்க வாங்க என்ன என்று பாருங்க மகன் திரும்பவும் பார்த்து விட்டு சொன்னார் வாப்பா காகம் மகன் போய்விடுகிறார் இவரும் அமைதியாக இருந்து விடுகிறார் இன்னும் கொஞ்ச நேரத்திலே மீண்டும் அழைக்கிறார் மகன் தன்னுடைய வேலையை விட்டு வந்து பார்த்தால் வாப்பா கேட்கிறார் மகன் ஏதோ சத்தம் கேட்டது என்ன என்று பாருங்க மகனுக்கு ஒரு கோவம் வந்து விட்டது குரலை மாற்றினார் வாப்பா விலங்க இல்லையா காகம் வாப்பா காகம் திரும்ப திரும்ப கேட்கிறீங்களேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போனார் இன்னும் கொஞ்ச நேரம் போகவில்லை மீண்டும் அழைக்கிறார் மகனுக்கு கோபம் வந்தது வெளியிலே வந்தார் என்ன வாப்பா என்று கேட்கும் பொழுது மகனுக்கு கோபம் பொறுத்து கொள்ள முடியவில்லை வாப்பா இப்பதான் பதில் சொன்னேன் ஒன்றுக்கு ஆயிரம் தடவை சொல்றேன் காகம் காகம் காகம் மீண்டும் இதை கேட்காதீங்க என்று சொல்லிவிட்டு போய் விடுகிறார் பழைய அலுமாறிக்குள்ளே தேடுகிறார் அங்கிருந்து ஒரு டைரியை ஒரு புத்தகத்தை எடுத்துக் கொண்டு வருகிறார் வந்து ஒரு பக்கத்தை மகனை அழைத்து மகனை இடத்திலே கையிலே கொடுக்கிறார் மகன் இந்த பக்கத்தை வாசி மகன் வாசிக்க ஆரம்பிக்கிறார் அவர் நீண்ட காலத்துக்கு முன்னால் வாலிபத்திலே எழுதிய எழுத்துக்கள் நான் ஒரு நாள் என்னுடைய வீட்டு மாடியிலே உட்கார்ந்திருந்தேன் அப்பொழுது என்னுடைய மகன் அங்கே வந்தான் ஒரு காகம் வந்து நின்றது அவன் என்னிடத்திலே கேட்டான் வாப்பா அது என்ன நான் சொன்னேன் மகன் அது காகம் மீண்டும் அவன் கேட்டான் வாப்பா அது என்ன நான் சொன்னேன் மகனே அது காகம் மூன்றாவது முறையும் கேட்டான் நானும் அதே பதிலே சொன்னேன் இப்படியாக அவன் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை இருபத்தி ஐந்து தடவைகள் என்னிடத்திலே கேட்டான் ஒவ்வொரு தடவையும் நான் அவனுக்கு மகனே அது காகம் என்று சொல்லிக் கொடுத்தேன் என்று அவர் எழுதியிருந்தார் இந்த படித்ததுதான் படித்ததுதான் மகனுடைய கண்கள் கண்ணீர் வடி ஆரம்பிக்கிறது வேறு யாரும் அல்ல அந்த மகன் அவன் தான் கண்ணியமானவர்களே அங்குள்ள வாலிபர்களே எங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் நாம் இன்று இன்று பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமக்கு சொல்லி தருவதற்கு எத்தனை தழுவைகள் அந்த வார்த்தைகளை ஒழிந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுமா நாமும் திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்கும் பொழுதுதான் அதை நாங்கள் நிதர்சனமாக பார்க்க முடியும் நாங்கள் அறிவாளிகளாக இருந்தால் மற்றவர்களை பார்த்தே நாம் அதை படித்துக் கொள்ளலாம் இந்த நாவை கொண்டே அவர்கள் நமக்கு சொல்லி தந்த பாத்தையிலேயே அவர்களை நாங்கள் பதம் பார்த்துவிடக் கூடாது ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது நபி சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தாயே அல்லது தகப்பனை அன்புடன் ஒரு தடவை பாருங்கள் அப்படி பார்த்தால் ஒப்புக் கொள்ளப்பட்ட நன்மை எழுதப்படும் இவ்வளவு சிறிய காரியத்துக்கு இவ்வளவு பெரிய நன்மையா என்று நாங்கள் யோசிக்கலாம் ஆனால் உண்மையில் சிறிய காரியம் அல்ல எத்தனையோ பேர்கள் நம்மிலே இருக்கலாம் நண்பர்களை பார்க்கும் பொழுது சிரித்து பேசுகிறோம் மலர்ந்த முகத்துடன் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களுடன் பேசுகிறோம் ஆனால் அப்படி சமூகத்துடன் பழகக்கூடியவர்களுக்கு கூட சில பொழுது தங்களுடைய தாய் தகப்பனை பார்த்து சிரிப்பது என்பது பெரும் பாரமாக இருக்கிறது சிலருக்கு தகப்பனை கண்டாலே கோபம் தாய் பேசினாலே கோபம் வந்து விடுகிறது ஏன் எதற்கு என்று எந்த தகப்பனும் கேட்க கூடாது என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நாம் மறந்துவிடக் கூடாது அவர்களுடைய முகத்தை கருணையுடன் அன்புடன் பார்ப்பதையே அல்லாஹ் நமக்கு இபாதத்தாக ஆக்கி நம்முடைய நண்பர்களை நாங்கள் வீடுகளுக்கு அழைக்கிறோம் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு எங்களுடைய வீட்டுக்கு வாங்க சாப்பாட்டுக்கு வாங்க வந்து எவ்வளோ காலமாச்சு உங்களுக்கு எங்கட வீட்டுக்கு வர்றதுக்குதான் நேரம் இல்லை என்றெல்லாம் நாங்கள் எங்களுடைய நண்பர்களை எவ்வளவு அழகாக அழைக்கிறோம் இந்த அழைப்பு எங்களுடைய தாயுடைய வீட்டுக்கும் போனதா எங்களுடைய தகப்பன்மார்களையும் நாங்கள் அப்படி அழைத்திருக்கிறோமா வாப்பா வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு வாங்கலேன் ஏன் எங்களோட நாங்கள் கேட்டால் அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அவர்கள் மனிதர்கள் இல்லையா எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் உயிரிழக்கிற பொழுது நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள தவறி விடுகிறோம் அவர்கள் கண்களை மூடி கவருக்கு போய் சேர்ந்ததற்கு பின்னால் நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம் அந்த கண்ணீருக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது கண்ணியமானவர்களே நம்மை பலரும் நேசிக்கிறார்கள் நம்முடைய மனைவிக்கு நம்முடன் நேசம் இருக்கிறது அன்பு இருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு அன்பு இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் எங்களை நேசிக்கிறார்கள் ஆனால் அந்த எல்லா நேசங்களும் கூடிய நேசம் அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது அவர்களுடைய சில தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று இருக்கிறது அதனால் அவர்கள் எங்களை நேசிக்கிறார்கள் அந்த தேவைகள் பூர்த்தியாக விட்டால் மனைவியும் ஒதுக்கி விடுவார் உங்களோடு இயலாது என்று சொல்லக்கூடியவள் மனைவி குழந்தைகள் அவர்களுடைய தேவை தகப்பன் மூலமாக பூர்த்தியாக விட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட சிறந்த வாப்பமார்களாக இருக்கிறாங்க இவருக்கு குழந்தைகளை பற்றிய கவலை இல்லையே என்றெல்லாம் குழந்தைகள் குறை சொல்கிறார்கள் எல்லா நேசங்களுக்கும் நோக்கம் இருக்கிறது ஆனால் தாய் தகப்பன் குழந்தைகளை நேசிக்கிறார்கள் அந்த நேசத்துக்கு நோக்கம் கிடையாது அது உலகத்திலே மிக தூய்மையான நேசம் அது போன்ற ஒரு நேசத்தை நம்மால் உலகத்திலே பார்க்க முடியாது தூய்மையான நேசம் அவர்கள் எதுவுமே எதிர்பார்ப்பதில்லை குழந்தையை பிறந்ததிலிருந்து அவர்கள் அந்த குழந்தையை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அல்லாம ரூமி அஹமத்துல்லாஹி யாதகி அவர்கள் ஆலமான கருத்துக்களை அற்புதமான வார்த்தைகளிலே சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ கருத்துக்களை அவர்கள் கற்பனை கதைகளாக மக்களுக்கு படிப்பினைக்காக முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கற்பனை கதை ஒரு மனிதன் ஒரு வாலிபன் பெண்ணை விரும்ப ஆரம்பித்து விடுகிறான் அந்த பெண்ணும் இவளை இவரை நேசிக்கிறான் இப்படியே தொடர்ந்து கொண்டு போகிறது இவர்களுடைய அன்பு கடைசியாக திருமணம் என்ற நிலை வரும் பொழுது அந்த பெண் சொல்கிறாள் என்னுடைய ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்தால் தான் நான் உங்களை திருமணம் முடிப்பேன் சொல்றார் உனக்கு என்ன ஆசை சொல்லு நான் அதை கட்டாயமாக செய்து தருகிறேன் அந்த பெண் சொன்னால் நீங்கள் என்னை திருமணம் செய்வதாக இருந்தால் போய் உங்களுடைய தாயுடைய ஈரலை என்னிடத்தில் எடுத்துக் கொண்டு வாருங்கள் இது கற்பனை கதை தான் ஆனால் இதிலே படிப்பினை இருக்கிறது தாயுடைய ஈரலை கொண்டு வா என்று சொல்லும் பொழுது இவர் ஓடோடி செல்கிறார் இவளுடைய காதலியுடைய அந்த ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் ஓடோடி சென்றவர் கத்தியை எடுத்தார் தாயை குத்தினார் வயிற்றை பிளந்து கிழித்து எடுத்துக்கொண்டு எந்த கவலையுமே இல்லாம என்னுடைய அந்த அந்த பெண் அந்த காதலியுடைய ஆசையை நான் வேகமாக நிறைவேற்றியதை நான் அவளுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற ஆசையிலே வேகமாக ஓடிக்கொண்டு வரும் பொழுது இடையிலே கால் சறுக்கி அந்த ஈரல் கீழே விழுகிறது அவனும் விழப் பார்க்கிறான் அப்பொழுது அந்த ஈரல் பேசியது அதற்குள்ளிருந்து ஒரு சத்தம் வருகிறது மகனே கவனமாக ஓடு நீ எங்கேயும் இடரி விழுந்துடுவாய் தாயுடைய நேசத்தை எடுத்து காட்டுகிறார்கள் தாய் மார்கள் எப்படி நேசிக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உதைத்தாலும் அடித்தாலும் நேசினாலும் அந்த அன்பு என்பது தூய்மையானது மீண்டும் அவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆச்சரியமான அன்பு தாய் இருக்கிற வரைக்கும் அந்த அன்பை பார்க்கலாம் தாய் மறைந்து விட்டால் தகப்பன் மறைந்து விட்டால் அந்த அன்பை மனைவியில் பார்க்க முடியாது குழந்தைகளில் பார்க்க முடியாது நண்பர்களால் அந்த அன்பை அடைந்து கொள்ள முடியாது ஆகவே கண்ணியமானவர்களே யார் யாருக்கெல்லாம் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் உயிரோடு இருக்கிறார்களோ உண்மையில் அவர்கள் அந்த இரண்டு உடல்களையும் பயன்படுத்தி கொண்டால் பெரும் பாக்கியசாலிகள் அந்த உடல்கள் மண்ணுக்கு கீழே செல்வதற்கு முன்னால் அவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அந்த அந்த ரெண்டு உடல்களுக்கும் இருக்கிற ஆசைகளை கண்டு அறிந்து கேட்டு அறிந்து அதை நாங்கள் பூர்த்தி செய்வோம் அடிக்கடி போய் அவர்களை பார்த்து வர வேண்டும் அவர்களுடன் பேச வேண்டும் கண்ணியமானவர்களே அவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள் நம்முடைய பேச்சை கேட்டு சந்தோஷம் அடைகிறார்கள் நோய் வாய்ப்பட்டதற்கு பிறகு அவர்களை பார்க்க செல்வது என்பதல்ல அவர்களை ஒவ்வொரு நாளும் போய் தரிசிப்போம் பார்ப்போம் அவர்களிடத்திலே விசாரிப்போம் அவர்களுடைய இன்பத் துன்பங்களிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து கபருக்கு சென்று விட்டார்களோ அவர்கள் என்ன செய்யலாம் அவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை அடிக்கடி போய் அவர்களை சந்திக்க வேண்டும் கபர்களை போய் ஜியாரச் செய்ய வேண்டும் போய் சலாம் சொல்லிவிட்டு வருவது அங்கே நின்று நாங்கள் எப்படித்திலே போய் அவர்களுக்கு சலாம் சொல்கிறோமோ அது அவர்களுக்கு நாங்கள் அங்கே போய் சலாம் சொல்வது கபர்களை ஜியார செய்வது இது அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை எத்தனையோ பெற்றோர்கள் அவர்களுடைய ஜனாதாக்கள் மக்பராவுக்கு கொண்டு போகும்பொழு கதறி கதறி குழந்தைகள் கிடையாது அவர்களுடைய வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நினைவில் வருவதில்லை கண்ணியமானவர்களே நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் தன்னுடைய தாயுடன் சிறு வயதிலே எட்டு வயதாக இருக்கும் பொழுது மதீனாவுக்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது அபுவா என்ற இடத்திலே வைத்து தாய் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் அதுவரைக்கும் ஒரு நோயும் இருக்கவில்லை அங்கே வைத்து நோய் ஏற்பட்டு அவர்கள் எதிர்பாராத விதமாக அந்த இடத்திலே வஃத்தாகி விடுகிறார்கள் எட்டு வயதிலே அதுவும் பயணத்திலே தாயை இழந்தவர்கள் ஏற்கனவே தகப்பன் இப்படியான நிலையிலே தாயை இழந்தவர்கள் அந்த இடத்தில எவ்வளவு அழிவிருப்பார்கள் வேதனை பட்டிருப்பார்கள் அங்கேயே அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார்கள் கூட இருந்தவர்களுடன் கபரை நான் ஜ செய்வதற்காகண்டி போக வேணும் அலி சொன்னார்கள் எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அவர்கள் தாயுடைய கபரை சென்றடைகிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அழ ஆரம்பித்து விடுகிறார்கள் எவ்வளவு அழுதார்கள் என்றால் கூட போனவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து விட்டார்கள் அந்த ஞாபகம் அவர்களுக்கு வந்துவிட்டது அந்த அன்பு அவர்களுக்கு நினைவு வந்துவிட்டது அழுதார்கள் அழுதார்கள் கூட இருந்தவர்கள் அத்தனை பேர்களையும் அழைத்து விடுகிறார்கள் கண்யமானவர்கள எங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் என்றால் அவர்களை நாங்கள் போய் சந்தித்து அவர்களுக்கு நாங்கள் சில நன்மைகளை சதகாக்களை செய்து நன்மைகளை செய்து செய்து அவர்களுக்கு நாங்கள் அதனுடைய சவாபுகளை அனுப்பி வைப்போம் நாங்கள் அவர்களுக்காக செய்யக்கூடிய சதக்காக்கள் அவர்களுக்கு போய் சேரும் அபிசல்லி வசல்லம் அவர்களிடத்தொரு சஹாபி வருகிறார்கள் யார் அசூல் அல்லா எங்களுடைய தாய் மரணித்து விட்டால் அவளுக்காக நான் சதக்கா கொடு கட்டுமா ஏற்பாடுகளை செய்யுங்கள் மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம் கிணறையை விட்டலாம் தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இதுவெல்லாம் அஸ் என்ற வார்த்தைக்குள்ளே சேரும் கண்ணியமானவர்களே சாப்பாடுகளை சாப்பாடுகளை கொடுத்து குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் என்பதல்ல நமக்கு எப்பொழுதெல்லாம் வசதி இருக்கிறதோ எப்பொழுதெல்லாம் நினைவு வருகிறதோ நமக்கு முடியதையாவது சதக்கா கொடுத்து யாழ்லா இதனுடைய கூலி தாய்க்கு சேர்த்திடு என்னுடைய தாப்பனுக்கு சேர்த்துடு என்று அல்லாவிடத்திலே நாங்கள் மனசால் சொல்லிவிட்டால் போதும் அந்த நன்மைகள் அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் கண்ணியமானவர்களே இது பெற்றோர்கள் மரணித்திருந்தால் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது மறந்து விடாமல் நாம் இதை செய்வோம் ஒவ்வொருவரும் தாய்க்கும் தகப்பருக்கும் பிறந்தவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது இரண்டாவது நபி சல்லாஹ் அழகி செல்லம் சொல்லி கொடுத்ததுதான் உடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடக்க வேண்டும் வாழ்க்கையில பறக்க வேண்டுமா நீண்ட சேர்ந்து நடக்க வேண்டும் ரஹீம் என்ற வார்த்தைக்குள்ளே குடல்வாய் ஜனங்களில் அவர்கள் யார் அவர்கள் யார் என்றால் எங்களுடைய தாயுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள் தகப்பனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள் எங்களுடைய சொந்த சகோதரர்கள் சொந்த சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள் இவர்களைத்தான் நாங்கள் குடல்வாய் ஜனங்கள் என்று சொல்கிறோம் இதைத்தான் சொல்லி தருகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கை நீழ வேணுமா நீட்டமாக ஆக வேணுமா உங்களுடைய உங்களுடைய இரணத்திலே விசாலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இவர்களுடன் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் சேர்ந்து நடப்பது என்பது அவர்களுக்கு பணத்தை கொடுப்பது மட்டுமல்ல பணத்தாலும் சேர்ந்து நடக்கலாம் ஆனால் அவர்களுடன் கலாம் சொல்வது அவர்களை சந்திப்பது அவர்களுடைய அவர்கள் எங்களுக்கு படிக்க சொல்லி ஒரு கலையை சொல்லி தருகிறார்கள் எதை படிங்கும் உங்களுடைய சொந்தக்காரர்களை படியுங்கள் எதை படித்தால் உங்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரர்களுடன் சேர்ந்து நடக்க முடியுமோ அத்தகைய சொந்தக்காரர்களை நீங்கள் படியுங்கள் என்னுடைய தாய்க்கு எத்தனை சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் என்னுடைய தகப்பனுக்கு எத்தனை சகோதர சகோதரிகள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் இதையெல்லாம் படிக்க சொல்கிறார்கள் நமக்கு எதுக்குமே நேரம் இல்லை அதை கேட்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை நாம் செய்ததும் ஒன்றும் நேரம் இல்லை நேரம் இல்லை என்று சொல்கிறோம் ஆனால் சாதித்தது ஒன்றும் கிடையாது திருமணம் முடிக்க நேரம் இருக்கிறது குழந்தை பிறந்து அதை பார்ப்பதற்கு கூட சிலதற்கு நேரம் இல்லை அக்கீகா கொடுப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆச்சரியம் இதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் பதாரியில என்ன செய்து விட்டோம் கண்ணியமானவர்களே எங்களுக்காக கடையா அல்லது கடைக்காக எங்களுக்காக வியாபாரமா அல்லது வியாபாரத்துக்காக நாங்களா யோசித்து முடிவு செய்ய வேண்டும் வயது ஐம்பது ஆகிவிட்டது இருபது வயதிலே ஆரம்பித்த கடை காலையில் மாலை வரைக்கும் போகிறார் போகிறார் போகிறார் அரசாங்கம் அல்லது பஜார் அவருக்கு விடுமுறை கிடைத்தால் அவருக்கு விடுதலை இல்லை என்றால் அவருக்கு பஜாரை விட்டு விலகி கொள்ள முடியல இவ்வளவுக்கும் இவருடைய குடும்பத்திலே இருக்கிற ஒரு மனைவியுடைய சந்தோஷ துக்கத்திலே பங்கெடுப்பதற்கு இவருக்கு நேரம் இல்லை குழந்தை பேர குழந்தை பிறந்திருக்கிறது பார்ப்பதற்கு நேரம் இல்லை நேரம் இல்லை ஆட்டை கொண்டு போய் மதுரசாவுக்கு கொடுத்து விடுங்கள் அங்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு பணத்தை இங்கிருந்து அனுப்புகிறார் பணத்தை அனுப்புகிறார் அதுக்கு மட்டும்தான் நமக்கு நேரம் இருக்கிறது என்றால் எதை நாங்கள் சம்பாதிக்கிறோம் எதை அனுபவிக்கிறோம் கண்ணியமானவர்களே சின்ன சின்ன தொழில்கள் செய்து சின்ன சின்ன வருமானங்களுடன் வாழ்பவர்கள் நம்மை விட நிறைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நம்முடைய உடல்வாய் ஜனங்கள் நெருங்கிய சொந்தக்காரர்களை சேர்ந்து நடப்பதற்கு குளமாக்கல் சொல்கிறார்கள் ஆக குறைந்தபட்சமாவது அவர்களை உங்களுடைய துவாக்களில் சேர்த்துக் கொள்ளுங்கள் சிலர் இருக்கிறார்கள் நினைக்கும் பொழுது அவர்களை சந்திக்க முடியாது வெளிநாட்டிலே இருப்பார்கள் தூரத்திலே இருப்பார்கள் இப்படியான நிலை இருந்தால் அவர்களுக்காக ஆக குறைந்தது உங்களுடைய துவாக்கள் செய்யும் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் இதுவும் அவர்களை சேர்ந்து நடப்பதில் சேரும் நவீன காலத்தை பொறுத்தவரையில் பலவிதமான வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டன நாம் இருந்த நாடினால் ஒரு மணி ஒதுக்கினால் போதும் தொடர்பு கொண்டு அவர்களுடைய சுகங்களை விசாரிக்கலாம் அவர்களை சந்தோஷப்படுத்தலாம் அவர்களுடைய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் அவர்களை நாங்கள் சேர்ந்து நடக்கலாம் எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம் சமூகத்திலே கண்ணியமானவர்களே ஒரே வீட்டுக்குள்ளே பல வருஷங்கள் வாழ்ந்த நானாவும் தங்கச்சியும் நானாவும் தம்பியும் ஒரே வீட்டுக்குள்ள பல வருஷங்கள் ஒன்றாக விளையாடியவர்கள் இப்பொழுது அவர்கள் பிளவுபட்டு ஒருவர் முகத்தையும் பாக்கிறது இல்ல கேட்டா கோபம் இது என்ன கோபம் எங்களுடைய வீட்டுக்குள்ள நாங்கள் தனிமையில இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சி இருந்தது எங்களுடைய சகோதர சகோதரிகள் சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தந்தார்கள் எங்களுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் நாங்கள் வயலுக்கு வந்து திருமணமாகி குடும்பமாகி விட்டதற்கு பின்னால் அவர்கள் எல்லாம் தேவையில்லை என்று ஆகிவிடுகிறது சின்ன சின்ன காரியங்களுக்காக நாங்கள் கோவித்து பல வருஷங்கள் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் நம்மை வைத்துக் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வளர்க்கும் பொழுது இந்த இந்த நானாவையும் தம்பியையும் வைத்து எவ்வளவு கனவு கண்டிருப்பார்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் எப்படி இருக்க என்றெல்லாம் அவர்கள் கற்பனை செய்திருப்பார்கள் ஆனால் நாங்கள் இன்று அதை தூரச் சொந்தக்காரர்கள் போக நம்முடைய சகோதரர்களுக்கு இடையிலே உறவுகள் கூட இன்று அதாவது அதாவது ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த நிலை முடிவுக்கு வர வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய உறவுகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது இந்த பாவத்தை செய்வதில் நாம் நம்முடைய மனைவிமார்களுக்கு வழிபடியவர்களாக இருந்துவிடக் கூடாது பகதரூகம் அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்களுக்கு சொல்றான் உங்களோட குழந்தைகள்லையும் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கே எதிரிகளாக இருக்கிறார்கள் பகதரோகும் அவர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மனைவியுடைய பேச்சை கேட்டு குழந்தைகளுடைய பேச்சை கேட்டு என்னுடைய சொந்த சகோதரனுடைய அந்த உறவை நான் பாய்த்து கொள்ளக்கூடியவனாக ஆகக்கூடாது அந்த உறவு இன்று நேற்று ஏற்பட்ட உறவல்ல அது பல வருஷங்களுடைய உறவு நம்முடைய குழந்தைகள் ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொள்வதை நாங்கள் விரும்புவிரும்புவதில்லை அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய சகோதரர்களுடன் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து அவர்களுக்கு காட்ட வேண்டும் முன்பின்கள் வரலாம் குடும்பம் என்று வரும்பொழுது விரிசல்கள் ஏற்படலாம் பல விதத்திலும் நமக்கு பொருத்தமில்லாதவைகள் நடக்கலாம் அவைகளை வன்னித்து விடுவோம் இருக்கப்போகிறது சில நாட்கள் மட்டும்தான் அந்த நாட்களிலே பொறுமையாக இருந்து இந்த உறவுகளை பாதுகாத்தால் இன்ஷா அல்லா சந்தோஷப்படக்கூடிய நாள் அது மிக தூரத்திலே இல்லை அல்லாஹூ தாலா உலகத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கத்தையப்படுத்துவான் ஆகிறத்தும் செழிப்பாகும் அப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கையை தந்து அல்லா நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானா அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த தவறுகளுக்காக நாங்கள் நடத்தை தோபா செய்கிறோம் யா ல்லா யா ல்லா நீ எங்களை மன்னித்து விடுவாயாக குடும்பங்களை உறவுகளை பேணக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவாயாக அவர்களுடைய விஷயத்திலே நாங்கள் விட்ட பிழைகளை தவறுகளை நீ மன்னித்தருள்வாயா யா ல்லா அவர்களுக்கு சிறந்த கூலிகளை கொடுத்து விட்டு நீ எங்களை உன்னுடைய கருணையினால் நீ மன்னித்து விடுவாயாது